ஓம் நமோ விதையோ வம்ச ரிஷிபியோ மஹோ குருப்பலவர்த்தம் இரண்டாவது காரிக்கு நியம் विव्रियते सदा, सदा धर्मस्य, कारण कार्य तुरीय चैतन्य, கசேனப்பைத்தல்லது காரணக்காரியலுயச்சுடையஃலன உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார் எழுபத்தி அஞ்சிலிருந்து இந்த உபதேசம் தொடங்கி இருக்கிறது கடைசியா நாம காலையில் பார்த்த காரிகை என்ன கருத்தை சொல்லியது என்றால் ஏன் நமக்கு இந்த ஞானம் ஞானத்தினுடைய பிரயோஜனம் ஏற்படுறதில்லை ஏவம் உச்சியமான பரமார்த்த தத்துவம் இவ்வாறு பெரியோர்கள் நன்கு எடுத்து கூறியும் கூட நுண்ணிய நூல் பல கற்பினும் ஒருவன் தன் உண்மையறிவே மிகும் என்று சொன்னது போல அது வேற அர்த்தம் ஊழியல்ல சொல்லப்பட்டிருக்கு எதனால மனிதன் வந்து இந்த ஜானத்தில் நிஷ்டை அடையாமல் இருக்கிறான்னு கேட்டா இந்த துவைத்த அபினிவேசம் இருக்கிற வரைக்கும் ஏதோ சரீரத்தை சம்ரக்ஷணம் பண்றதுக்கு மாத்திரம் ஏதோ விவகாரம் சாரீரம் கேவலம் கர்மன் கிருஷ்ணர் அந்த மாதிரி பண்ணினான்னா பரவாயில்ல விவகாரம் ஒண்ணும் பண்ணாதுன்னு அதுக்குள்ளேயே போயிட்டு இருந்தோம் வச்சுங்க விவகாரம் பண்ணினாலும் வேதாந்தம் இருக்கிறதுனால தப்பிச்சோம் படிக்கிறோம் எத்தனையோ காரியம் இருக்கு இத்தனை காரியங்கள் பண்ணினாலும் புதுசு புதுசா காரியத்தை எடுத்துக்கிறியாங்கிறான் எவ்வளவோ காரியங்கள் வருகிறது ஆனா இந்த காரிக்கெல்லாம் படிக்கிறேன்னா விவகாரம் பண்ண முடியாது நம்ம இதை கிளாஸையே விட்டு விட்டு முழுக்க முழுக்க அதில் இறங்கினோன்னு வச்சுங்க அவ்வளவுதான் இல்ல ஒரு காலத்தில் படித்த ஞாபகம் சொல்ல வேண்டிதான் அது இப்படி இருக்கக்கூடாதுங்கிறார் கவுடபாதாச்சார் ஆகவே அசௌ பகவான் எஸ் ஏங்கிறதுக்கு சங்கராச்சாரியர் சொல்றார் காரணத்தினால் இவன் இந்த இவன் இவன்னா யாரு இந்த பகவான் இந்த அயம் ஆத்மா இந்த சைதன்யம் துரிய சைதன்யம் கசிய தர்மஸ் அப்படின்னா அர்த்தம் விஸ்வனையோ தைஜசனையோ இவன் அபிமானிச்சானே ஆனால் விஸ்வ தைஜச இந்த விவகாரத்துல லௌகிக்க விவகாரத்துல ரொம்ப போனான்னா என்னாகும்னா சுலபமாக அந்த சுகம் மறைஞ்சு போயிடும் இப்படியே விவகாரத்தில் போக போக என்ன ஆகும் அதி சுலபமா சுகம் மறைஞ்சி போயிடும் அது மாத்திரம் இல்லை இந்த துக்கத்தை நீக்கிறதுக்கு படாத பாடுபட ஆகையினால துக்கம் வந்து வளர்ந்து கொண்டே போகும் துக்கம் வளர்ந்துள்ள கஷ்டப்பட்டு தான் இதை நீக்கணும் சுகம் சுலபமாக மறைஞ்சிடும் இதை காலையில் நம்ம நல்லாவே பார்த்துட்டோம் ஆகையினால சொல்றாரு சங்கராச்சாரியர் பகவான் உபனிஷத்துல தெரியாது சக்ஷுரோத்திரம் கபு தேவோயுன்திங்கிறது கேனோபனிஷத் அங்க அதுக்கு பதில் என்ன சக்ஷுஷு அதிமுட்சீரா அங்க தேவன் சொல்லல ஆனாலும் தேவஹா சைத்தன்யம் பிரகாசா எந்த சைத்தன்யம் எதனால் இதெல்லாம் காரியம் பண்றதுல கேள்வி விரும்பப்பட்டு தூண்டப்பட்டு மனது விஷயங்களை நாடி செல்லுகிறது அந்த கேள்வியில கடைசி வாக்கியம் சக்ஷுரம் கவு தேவோயுனி இந்த கண்ணையும் காதையும் எந்த எல்லாத்திலையும் இணைச்சு வைக்கிறான் அப்படின்னு கேட்டார் இப்ப என்ன சொல்றாரு இந்த தேவனே எல்லாத்திலையும் மாட்டின்றி முழிக்கிற மாதிரி மாயினால தெரியறான் அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் நம்ம அத்தகா வேதாந்தைஹி ஆச்சாரியை பகுவச்சனம் போட்டார் சிங்கராஜர் ஆச்சாரியை ஆச்சாரியர் ஒருத்தராக இருந்தாலும் பகுவச்சனத்தை சொல்றது ஒரு மரியாதை ஆனா சொல்றார் வேதாந்தங்களாலும் வேதாந்தைஹி ஆச்சாரியை வியாக்கியானோப்பி நிறைய எடுத்து சொன்னாலும் கூட பகுஷா உச்சியமானோப்பி நைவ ஜாத்தும் சக்கியா இத்தியர்த்தா ஏன்னா அவ்வளவு தூரம் பிரதிபந்தங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்ற அதுக்கப்புறம் சொல்ற ஆச்சரியோ வக்தா ஆச்சரியோதா குஷலானு நீங்க இதை புரிஞ்சுக்கணும் நமக்கு உலகியல் வாழ்க்கையில தாத்யம் இருந்தா துரிய சைதன்ய ஆத்ம ஜான நிஷ்ட ஏற்படாதுங்கிறது தாத்யம் சொல்ற லாங்குவேஜ் அப்படி இருக்கு நீ அடுத்தது சொல்ற பாமர மக்களுக்கு போவானே பண்டிதர்களே படாத பாடுபடுறாங்க அப்படி சொல்லி அடுத்த காரிக்க சொல்றாரு படிக்கலாம் ஆவணோத்யவ அதிநாஸ்தி நாஸ்தீதி புனஸ்தி ஆணோத்தியவாலிஷ இந்த ஆத்மா பண்டிதர்களாலேயே தெரிந்து கொள்ள முடியலை இவர் யுவதர் சொல்ற தேவர்ப்பம் தேவர்களுக்கே இது விளங்கறது இல்லப்பான்னு நச்சிக்கே தென்னார் இப்ப சங்கராச்சாரியார் என்ன சொல்றார் இது வந்து மூட ஜனங்களுக்கு புரியலேங்கிறது விஷயம் இருக்கட்டும் பண்டிதர்களுக்கே இதுல ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு அஸ்தி நாஸ்தி இத்தியாதி சூக் விஷயா அப்படிதா நாம் கிரகா பகவதா பரமாத்மனா ஆவரணாக ஏவ இல்ல அந்த சப்தத்தையே யூஸ் பண்ணிக்கிறார் சங்கராச்சாரியர் அவர் அதை பத்தி அனாயாசம் பகவானுக்கு இப்படி ஒரு ஆவரணம் வந்துடுத்து பகவானுக்கு இப்படி ஒரு மறைக்கு ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லுவோமா பகவான் யாரு நிர்குண நிராக்கார நிர்விஷய சைத்தன்யம் சைத்தன்ய ஸ்வரூபம் அகமேவ பகவான் நான் பகவான் ஆனா என்ன பண்றது பண்டிதர்களுக்கே இப்படிங்கிறார் கிமுத்தம் மூட ஜனான புத்தி லட்சணாக இத்தியவன் அர்த்தம் பிரதர்சையன் பண்டிதர்களுக்கே பாடுபடுற போது மற்றவங்களை பத்தி என்னப்பா சொல்றது ஆகினால உண்மையிலேயே அவன் மெய்ப்பொருளாக இருந்தும் பொய்யாகவே தன்னை நினைச்சு மெய்ப்பொருள் அடையணும்னு எப்படி நினைக்கிறான் ஒருத்தர் சொல்ற ஒருத்தர் அஸ்திங்கிறான் தேக ஆத்மா அஸ்தி இது வந்து வைசேஷிக மதம் உடம்புக்கு வேறாக ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு அனுபவிக்கிறது நினைச்சுக்கணும் அஸ்தி சொன்ன தேக வத்திர்த்த ஆத்மா அஸ்தி அஸ்தின்னு சொன்னது மாத்திரமில்லை அது கர்த்தா அஸ்தி போக்தா அஸ்தி அப்படின்னு சொல்லுகிறார்கள் ஆஹ் புண்ணிய பாப கர்த்தா அஸ்தி சுக துக்க போக்தா அஸ்தி என்று ஒரு சாரார் கருதுகிறார்கள் நமக்கு தெரியும் அது வந்து ஆத்மா அஸ்தி அகர்த்தா போக்தா அஸ்தி ஆனால் இங்கே சொல்ற அஸ்தி யாரு தெரியுமோ வைசிகேஷ வைசேஷிகானாம் மதம் ஆத்மா அஸ்தி ஆத்மா கர்த்தா போக்தா அப்புறம் நாஸ்தி நாஸ்திங்கிறது இது பௌத்த மதம் கணிக்க விஜய் ஆத்மான ஒன்னு கிடையாது கணிக விஜான மதம் ஆத்மா வந்து ஓயாம மாறிக்கொண்டே இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு மதம் இவர்கள் நாஸ்தி மதவாதிகள் அஸ்தி நாஸ்தி ஆத்மா வந்து ஜீவனிடத்துல இருக்கு இந்த உணர்ச்சி உள்ள உயிருள்ள வஸ்துக்கள்ல தான் ஆத்மா இருக்கு உணர்ச்சியற்ற ஜட பொருள்கள் ஆத்மா கிடையாதுங்கிற மதம் ஜெயின மதம் சமண மதம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இவங்களுடைய வாக்கியம் என்ன அஸ்தி நாஸ்தி இந்த ஜட வஸ்துக்கள் கிடையாது சேதன தான் சைத்தன்யம் இருக்கு இது இவர்களுடைய கட்சி சங்கராச்சாரியார் திக்வாசாக திசைகளையே ஆடையாக உடுத்திக்கொண்ட ஜெயினர்கள் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரே ஒரு ஒரு சொல்லல முடிச்சுட்டு போயிடுற இட்டி வதத்தி நிக்வாசா அப்படின்னு விட்டார் அப்புறம் என்னது நாஸ்தி நாஸ்தி வா புனா இது மாத்தியமிக்க மதம் சூன்ய மதம் இல்லை இல்லை இல்லவே ஆத்மா கிடையாது எதுவுமே ஒாது உலகம் கிடையாது சர்வம் சூன்யம் சூன்யத்தை தவிர ஒன்னும் கிடையாது எப்படி மதம் நாலு மதம் அஸ்தி மதம் நாஸ்தி மதம் அஸ்தி நாஸ்தி இல்லை இல்லை இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா இது ஏற்கனவே வந்திருக்கு ஆனா கடவுள் இல்ல உலகம் இருக்குங்கிற ஆள் இவங்கெல்லாம் ஆனா பௌத்தர்கள் ரொம்ப சௌரியம் உலகமும் இல்லை கடவுளும் இல்லை நாஸ்திக மதத்திலேயே பிரிவு உலகம் இருக்கு கடவுள் இல்லைங்கிறது ஒரு நாஸ்திகா குரூப் ஒண்ணு உலகமும் இல்லை கடவுள் இல்லைங்கிறது நாஸ்திகா குரூப் நம்பர் டூ இவங்க அதனால என்னன்னா இவர்களுடைய ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா சலஸ்திர உபய பாவை ஜோசியல சொல்ற மாதிரி சர ராசி ஸ்திர ராசி உபயராசி மாதிரி இருக்குது ஜோசியத்தில் சொல்லுவான் மேஷராசி சரராசி ரிஷபராசி ஸ்திர ராசி அப்புறம் வந்து என்ன மிதுன ராசி வந்து உபயராசி சரமாகவும் ஸ்திரமாகவும் இருக்கும் அதனால சில இதெல்லாம் முகூர்த்தம் வைக்கிற போது ஏதாவது வீட்டை மாத்தணும்னு சொன்னா சரலக்னத்துல வைக்கணும் கோயில்ல வந்து மூர்த்தியை பாலாலயம் பண்றபோது சர லக்னம் அப்புறம் கும்பாபிஷேகம் பண்ற போது லக்னம் லக்னம் அப்படி பார்த்து தான் வைக்கிறது இந்த மாற்றிட்டோம்னா போச்சு அப்புறம் இது இங்கேயா மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படி ஒரு சம்பிரதாயம் மாதிரி சல ஸ்திர உபய பாவை ஆவரணோத்தேவ பாலிஷா சலம்னா என்ன அசைறது ஸ்திரம்ங்கிறது என்னது இருக்குல என்ன கணிகானவாதம் அப்புறம் அஸ்தி மதம் அஸ்தி நாஸ்தி இல்ல இருக்குழமா சிந்திக்க தத்துவஜான சரியா புரிஞ்சிக்காத ஜனங்கள் இவர்கள்லாம் சமுதாயத்தில் ஒரு பெரியவர்களாக பண்டிதர்களாக கருதப்படுகிறார்கள் ஆனால் இவங்க நல்லவங்களா இருக்கலாம் ஒழுக்கமானவர்களா இருக்கலாம் நல்லவர்களா இருக்கலாம் ஆனா இவர்கள் புத்தி சரியா வேலை செய்யுது அப்படி சொல்ற நமக்கு என்ன தோணும் ஒழுக்கமா இருந்தா போருமே புத்தி வேலை செய்யாட்டி என்ன அப்படின்னு தோணும் திருவள்ளுவர் சொல்றார் நீ ஒழுக்கமா இருந்தா போராது உண்மையை புரிஞ்சுக்கலைன்னா ஒழுக்கத்துக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறது கையுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்காலும் நீ வந்து மெய்பொருளை உணரலேன்னு சொன்ன அதுக்கு பிரயோஜனம் கிடையாது ஆக இந்த நம்ம கடைபிடிக்கிற ஒழுக்கத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கு நோக்கம் இல்லாத ஒழுக்கம் ஆடி போயிடும் தெளிவான நோக்கம் இல்லை என்றால் ஒழுக்கம் நிற்காது அதனாலதான் நிறைய அதை பத்தி பேசுறோம் இந்த பௌத்த வந்து ஒழுக்கத்தை போதிச்சது ஆனா அந்த ஒழுக்கத்தினுடைய நோக்கத்தை சரியா சொல்லலை பல இடங்கள் நாஸ்திக மதம் அப்படித்தான் பல கருத்துக்கள் இருந்துட்டு போட்டோம் நான் இது சுருக்கமா இங்க சொல்றேன் ஒழுக்கமாக இருந்தால் மாத்திரம் போராது இவங்க நல்லவர்கள் உயர்ந்தவர்கள் ஆனா புத்தியை நல்லா சூக்ஷமா பயன்படுத்தி பரம தாற்பயம் என்ன அப்சல்யூட்ரியாலிட்டியை பத்தின விஷயத்துல இவர்களுக்கு தெளிவு இல்லை என்று இங்கே சொல்லுகிறார் இது எப்பவும் இருக்கிறதா சமுதாயத்தில் என்னைக்கும் இது இருக்கும் ஆகையினால ஆதிசங்கரர் நம்ம கவனமா உண்மையை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் ஓயக்கூடாது தெளிவா உண்மையை தெரிஞ்சுக்கணும் இத்தனை பார்த்துட்டோம் அவிவாதா அவிருத்தா சொல்லி சத்கார சத்காரணவாதம் அசத்க சாரியவாதம் அசத்காரியவாதம் இப்படிதானே சொன்னோம் சத்காரியவாதம் அசத்காரியவாதம் ஹேத்துபலவாதம் ஹீனயானவாதம் மகாயானவாதம் அப்புறம் என்னது பாக்யார்த்தவாதம் பாக்யார்த்த அபாவவாதம் எல்லாம் பார்த்துட்டு தான் இப்ப உங்களுக்கு நீங்க தான் பார்த்துக்கணும் இதெல்லாம் இப்படி சொல்றாங்க இப்ப நம்மளும் இப்படி வச்சுருக்கோம் எது சரியா இருக்கோ உங்களுக்கு இல்லை இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஜெயின மதம் போயிட்டு வா ஜெயின மத்தான் ரொம்ப கரெக்டா இருக்கு இதுல இல்ல இருக்கு ரொம்ப சரியா போச்சு அப்படி வச்சுக்கலாமே உனக்கு அதுதான் திருப்தியா இருந்தால் என்ன பண்ண முடியும் அதையே நீ வச்சுக்கோப்பா பாலிசஹாதி பாலிசஹான்னு சொன்னிசஹான் அவிவேகி நல்ல பொறுமையா விவேக்கம் பண்ணல பிரமாணம் இல்லை வெறும் தர்க்க பிரமாணத்தை வச்சிருந்து பேசுறாங்க சாஸ்திர பிரமாணம் இல்ல ரிஷிகளுடைய வாக்கியத்தை அவங்க எடுத்துக்கொள்ளல வெறும் கேவல சுஷ்க தர்க்கம்னு பேருக்கு வறண்டு போன தர்க்கம்னு பேரு சாஸ்திரத்தோட சேர்ந்து இருக்கிற தர்க்கத்துக்கு தான் அது வந்து விசேஷமான தர்க்கம் நல்ல விசேஷமான தர்க்கம் இல்லை பலமுள்ள பயனுள்ள இதெல்லாம் சுஷ்க தர்க்கம் அப்ரயோஜன தர்க்கம் உண்டு பண்ற சம்சாரண தர்க்கர்கத்துக்கு படிக்கலாம் சொல்லுகிறார் ரொம்ப அழகாக முடிக்கிறார் பாருங்க மனுஷே இருக்கு கோட்டியாஸ்தூ கிரகாம் ாசாவ <styles> <conqueredgoodramble> <calculating>. <uzuawia labels> <lithium ceux> <Hayır>. அபிப்பிராயங்கள் கருத்துக்கள் ஏதாஹா சதஸ்ரஹா கோட்டியஹா நீங்க இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்க முடியாது ஏதாஹா இந்த சதஸ்ரக அது புரியும் கருத்துள் நான்கு வகைப்பட்ட கருத்துக்கள் என்ன நான்கு வகையான கருத்துக்கள் இதுல கிரகை யாசாம் சதா வித்தா இந்த நான்கு கருத்துக்களால் எப்பொழுதும் மூடப்பட்டவராய் இந்த பகவான் இருக்காரப்பா ஆகையினால கிரகைகிண்ணா கிரகணைஹி இப்படி ஒருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை இப்படி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அஸ்தி என்றும் நாஸ்தி என்றும் அஸ்தி என்றும் நாஸ்தி என்றும் நான்கு வகையான கருத்துக்களை கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த யாசாம் யாசாம்னா யாசாம் கோட்டி நாம் சங்கராச்சாரிய இந்த கோட்டி இந்த கருத்துக்களால் சதா ஆய்ப்பொருளை மறைக்க மெய்ப்பொருள் மறைக்கப்பட்டிருக்கிறது நிஹிதம் சொல்றோம் இந்த மெய்ப்பொருள் மறைக்கப்பட்டிருக்கிறது தம் துர்தர்ஷம் குடமனு பிரவிஷ்டம் குஹாஹிதம் புராணம் அத்மோகாதி கேன தேவம் மத் தீரோஹரிஷோ கவுஜாத்தி கட்டோபனிஷத் நான் நினைக்கிறேன் முதல் அத்தியாயம் ரெண்டாவது வள்ளி பன்னெண்டாவது மந்திரம் நினைக்கிறேன் பாரு ரொம்ப அற்புதமா சொல்றார் யம தர்மராஜா முதல்ல பார்த்தான் நச்சிக்க சொல்றியா இல்லையாங்கிறான் உடனே சரி நான் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிப்பார் அப்பவும் விட மாட்டார் ஏதாவது சொல்லின்ட்டு இருப்பார் அப்புறம் திரும்பவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதுல வந்து தம் துர்தருஷம் புரிஞ்சுக்க முடியாது அனுப்பிரவிஷ்டம் எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கு குஹாஹிதம் ஹிரு குகையில நன்றாக விளங்கி கொண்டிருக்கிறது என்ன ரொம்ப கஷ்டத்துல மாட்டின்று முழிக்கிற மாதிரி காட்சி அளிக்கிறது அனர்த்த சங்கடே ஸ்துராணம் அப்படி சொல்லுவார் எதுக்கு சொல்றேன் அப்படி ரொம்ப தம் துர்தரிசம் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் புரிஞ்சுக்கணும் ஆனா இங்க என்ன சொல்றாரு என்ன டீச் பண்ணாலும் யாருக்கும் இது சொல்ல போனா இதை விட எளிமையானது ஒண்ணுமே இல்லை என்ன புரிஞ்சுக்கிறத விட எளிமையானது என்ன இருக்க போறது ஆனா என்னன்னா நானோ எதுலையோ என்ன எழுந்துட்டேனே எல்லாத்திலையும் போட்டு மாட்டிட்டு நான் எழுந்துட்டு என்ன தேடு தேடுன்னு தேடுறேன் தேடுறவனையே தேடிட்டு இருந்தா என்னைக்கு கிடைக்கும் தேடுறவனுடைய சாஸ்திரங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கின்றே இருக்கு எவ்வளவு வாக்கியங்கள் எவ்வளவு சொல்றது தமிழ் நூல்கள் சொல்லுகின்றன சரி எங்களுக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது அதனால தெரியலேன்னு சொல்ல முடியுமா எப்பொருள் எத்தன்மை தாயினும் விட என்ன குரல் உங்களுக்கு வேணும் எத்தனை திருக்குறள் இருக்கு எத்தனை கருத்துக்கள் இருக்கு எத்தனை தமிழ் நூல்கள் இருக்கு கீதாச்சார தாளாட்டு இருக்கு கீதை என்ன கீதை வெண்பாய் இருக்கு தமிழ்ல என்ன பஞ்சம் எங்களுக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது உபரிஷத்து தெரியாது நாங்கள்லாம் பிராமணனா புறக்கல இதெல்லாம் எஸ்கே பிசம் நீ இதுக்கு ஒண்ணு பிராமணனா அவசியமே இல்ல என்னது அந்த அவஸ்திரா ஞான அடைஞ்சு மோட்டம் அடைஞ்சுடலாமே பிராமணனா புறந்தா ரொம்ப தர்மங்கள்லாம் ஜாஸ்தி உனக்கு எதுக்கு அந்த திண்டாட்டம் பிராமணனுக்கு சொல்ல ஓடியே போகணும் கால எந்த ராத்திரி நீ ஒண்ணு எந்த குலத்தில் இருந்தா என்ன யார இந்த ஒரு தர்ம வியாதன் போய் பிராமணன் படித்தான் மகாபாரதில் படிக்கிறோம் இந்த வியாதன் போய் ஒரு வேடன்கிட்ட போய் ஒரு பிராமணன் போய் தெரிஞ்சுடா தத்துவங்கள் எல்லாம் தெரிஞ்சின்றான் விஷயத்தை தெரிஞ்சுட்டான் படிக்கிறோம் இதுலருந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது சதா ஆவருத்தா எல்லாம் நமக்கு வந்து இந்த அபிநிவேசம் அவர் அந்த வார்த்தை மருந்துடாய் நமக்கு அடிக்கடி பொய்யானதுல இருக்கிற அந்த பற்று ஆழ்ந்த பற்று பற்றிய பற்று அற உள்ள தன்னை பற்ற சொன்னான் நம்ம எதையோ பற்றின்னு திண்டாடி அதனால முடியல சதா ஆவருத்தா இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எல்லாம் சொல்றாங்க நீயே அதுவும் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் அதுவாயிருக்க நீசை நன்றி கான் குருவை பார்த்து சொல்லியிருக்கார் தாய்மான தன்னுடைய குருநாதர் வந்து அப்படி சொல்லிக் கொடுத்து புரிய வச்சாராம் நான் அதுவா இருக்க நீசை மிக நன்றி கான் நீங்க சொல்றது பாடு இருக்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இது இந்த கான்டெக்ஸ்ட் பார்த்தோம் தாய்மானவர் வந்து குருவை புகழ்ந்து பேசுற நான் அந்த பொருளாகவே இருக்கும்படி நீங்க உபதேசம் பண்ணினீர்கள் பாருங்கள் ஆச்சரியம் நான் அதுவாயிருக்க நீசை சித்திரம் மிக நன்று ஆவருத்தா எப்பொழுதும் அது மூடப்பட்டிருப்பதாக இருக்கிறது ஆனா மூடப்பட்டிருக்கிறதுனால ஏதாவது சங்கம் ஏற்பட்டு போச்சான் பகவான் படிச்சோம் ரெண்டது காரிக்க சப்த இல்லையா அதுல மூணாவது பக்தியில் வரும் கூடாது தெரிஞ்சது சொல்லிவிடுறோம் ஆபிஹி பகவான் அஸ்பிருஷ்ட இவைகளால் இவைகளால்னா இவைகளால் இந்த சதஸ்ர கோ கோட்டிகளால் சதஸ்ரம்னா இந்த நாலு கோடி அஸ்திங்கிற குரூப் கர்த்தாகவும் போக்தாவும் அஸ்திங்கிற குரூப் விஜயானமாக இருக்கே இல்லேன்னு சொல்ற குரூப் நாஸ்தி அவர் அஸ்தி நாஸ்தி குரூப் நாஸ்தி நாஸ்தி மாட்டிக்காம இருக்க எந்த மதத்திற்கும் உட்படாதவராக இறைவன் இருக்கிறான் அப்படின்னா என்ன அஸ்தியாதி விகல்பன வர்ஜிதா இந்த வேற்றுமைகள் எல்லாம் கிடையாது இன இந்த கருத்தானது அஸ்பிருஷ்டகா இங்க சப்ளை பண்ணிக்கணும் எவனால் இந்த உண்மை உணரப்படுகிறதோ சகா சர்வதி அவன் எல்லாவற்றையும் அறிகின்றவனாகிறான் எல்லாவற்றையும் அறிந்தவனாகிறான் அவன் எல்லாமாகவும் அறிவாகவும் ஆகிறான் அப்படி அர்த்தம் அவன் எல்லாமாகவும் அறிவாகவும் ஆகிறான் சா சர்வகா பவதி திருச்ச பி எதற்குன ஞானம் எல்லாமாகவும் நானே அனைத்துமாக இருக்கிறேன் என்று அறிவு வடிவான சைதன்யமான ஆன பொருள்கள் அனைத்திலும் விளங்கும் தூய அறிவு நர்ஜோதி நான் பாரதியார் சொன்னார் அனைத்திலும் விளங்கும் தூய அறிவு எல்லாவற்றிலும் நான் தான் சைத்தன்யமா இருக்கேங்கிறத புரிய உணர்ந்து சொல்லுகிறான் எவனால் இது காணப்படுகிறதோ அவன் அனைத்துமாகவும் அறிவாகவும் இருக்கிறான் என்பது என்கிற எனப்படுகிறான் அவன் சர்வஜன் அர்த்தம் சர்வஜனா என் அர்த்தம் வியாவகாரிக் என்ன அர்த்தம் இல்ல சங்கராஜராஜ் சொல்றார் பண்டிதா பரமார்த்த பண்டிதா உபயோகப்படுத்துறவர் அவன் உண்மை பொருளை நன்கு உணர்ந்த அறிவாழி அப்படி ஒரு பொருள் ஆனா இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு எல்லாமாகவும் எல்லா எல்லாவற்றிலும் இருக்கிற ஞான ரூபமாகவும் அவன் என்பது கருத்து ஆகவே இந்த ஞானத்தினுடைய பலனை இவ்வாறு கௌடபாதாச்சாரியார் உபதேசம் பண்ணுகிறார் இல்லை ஞானத்தோட பலன் என்ன எந்த தப்பான அபிப்பிராயத்திலையும் மாட்டிக்காம சரியான ஞானத்தை இவன் அடைகிறான் என்பது கருத்து அதில் இருக்கிற தோஷங்களை எல்லாம் பற்றி நம்ம படிக்கல திருஷ்டகா ஜாதா சங்கராச்சாரிய வேதாந்தேஷு ஔபனிஷதா புருஷஹா இன்னைக்கு வந்தது வகுப்புல தம் துபனிஷதம் புருஷம் பிச்சாமி இப்படி வந்தது பிருகதாரணிகம் இந்த தியானத்தில் நீங்கள் அதெல்லாம் வாங்க நல்ல புஸ்தகம் அது வாங்கி வச்சிருக்கேன் கொண்டு வந்து போட்டிருக்கேன் வேதாந்த பாஸ் வேதாந்த சம்பத்சரஹா அது இன்னும் நிறைய ஐடியாஸ்லாம் வருது நல்லா வேலை பண்ணலாம் தினம் ஒரு வாக்கியம் தியானத்துக்காக எடுத்துக்கலாம் படிக்கலாம் அடுத்த காரிக்கை ய அநாபாதிம்தம் ஞானத்தினுடைய பலனை அஜாதிவாதம் துரிய சைதன்ய ஜானத்தினுடைய பலனை மேலும் சொல்ற அத்வயம் padam praapya இது சொல்ல சொல் கொஞ்ச முறம் பதம் பிராப்த அந்த இரண்டற்ற உணர்ந்து அதற்கு பிறகு எதை அவன் விரும்ப போகிறான் இதை அடைந்த பிறகு அவனுக்கு எல்லா எதை அடைஞ்ச பிறகு வேபம் அவனுக்கு தேவையில்லை ஆகவே அவனுக்கு வேற லாபம் வேண்டியதில்லைன்னு அர்த்தம் அத்வயம் பதம் பிராப்திய அத்வைத்த பதத்தை அடைந்த பிறகு அதற்கு பிறகு வேற எதை விரும்ப எதையும் ஈக போட்டு ஆக்ஷய பார்த்தான் எதையும் அவன் விரும்ப மாட்டான் எதையும் அவன் விரும்ப போறது கிடையாது இந்த இந்த காரிக்கையினுடைய ஒரு தாற்பயம் என்னன்னு கேட்டா அவன் கர்ம காண்டத்தை கடந்தவன் அடுத்த காரிய சொல்ல போது அவன் ஞான காண்டத்தை கடந்தவனாகிறான் சொல்ல போகிறது ஒரு மனிதன் வேதத்துக்கு கட்டுப்பட்டவன் இந்த உலகத்தில் பறக்கிற மனிதர்கள் எல்லோரும் நம்முடைய தேசத்தின் கலாச்சாரத்தின்படி நம்முடைய முன்னோர்களின் கருத்துப்படி எல்லோரும் வைதிக தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் எல்லோரும் வேத தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் நாம இப்போ ஒத்துக்கலே நம்ம மனம் போன போக்கில் வாழ்கிறோங்கிறது வேற சமாச்சாரம் நம்ம உங்கள சொல்லலை பொதுவாக உலகம் அப்படித்தான் இருக்கு இப்போ கவர்மெண்ட் வேதத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கா என்ன அரசாங்கம் வேதத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்றதா இந்த நாட்டில் நம்முடைய பாரத தேசம் இதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாம் பிரிட்டிஷ்காரன் சொன்னது பிரிட்டிஷ்காரனோட ஐடியா அதுக்கப்புறம் வந்து அம்பேத்கர் போட்டது அவரே சொன்னாராம் இந்த சட்டத்தை எரிக்கணும்னு நம்ம சொன்ன முதல் ஆள் நான் தான் அவரே அவரே சொல் ஏன்னா அவன் சொல்லிக் கொடுத்தது தான் நான் எழுதிருக்கேன் எல்லாம் இருக்கு எல்லா ஆதாரத்தோட இருக்கு என்ன என்னது அப்படின்னு ஒரு புக் ரிட்டர்ன் பை அருண் அவர் எழுதியிருக்கார் அம்பேத்கரை பத்தி ஒரு பெரிய புக் ஒர்ஷிப்பிங் காட்ஸ் படிச்ச பார்த்து அவரே நிறைய சொல்லிருக்கார் போயிட்டு போயிட்டே தர்மப்படி நம்ம எல்லாரும் கட்டுப்பட்டவர்கள் நம்ம அசியம் பண்ணிப்போம் எல்லாரும் இப்ப கட்டுப்படுறாங்களோ இல்லையோ எங்கோ ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கோமே நம்ம எல்லாரும் வேதத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் இல்லாட்டி இன்னொருத்தான் சொல்றான் எங்க வேதத்துக்கு கட்டுப்பட்டவன் தெரியும்ல அன்பான வேதக்காரர்களே நம்ம ஊர்ல வந்து நம்ம தேசத்திலே வந்து அன்பான வேதக்காரர்களே கிறிஸ்துவ எனக்கு தெரியல நீங்க வேணாம் தெரிஞ்சுக்கணும் நாகர்கோவில் போயிட்டு வாங்க நாகர்கோவில் கன்னியாகுமரிக்கு போனா தெரியும் அங்க வந்து திரும்பின பக்கம் எல்லாம் இதுதான் இருக்கு போயிட்டு போதம் கட்டுப்பட்டவர்கள் எல்லா நம்மளை சுதந்திரமாக்குறது வேதத்துக்கிட்டு தான் இருக்கு வேதத்துக்கு கட்டுப்படாதவன் என்னைக்குமே சுதந்திரம் அடைய முடியாது வேதத்துக்கு கட்டுப்பட்டவன் சுதந்திரத்தை அடைவான் சுதந்திரத்தை உணருவான் யத்தை உணர்வான் வேதத்துக்கு கட்டுப்படாதவன் அஸ்வதந்திர பரதந்திர துக்கியா தான் இருப்பான் என்ன பண்றதுன்னா வேதத்தினுடைய கர்ம காண்டம் ஒரு வகையான பந்தத்தை உண்டு பண்றது ஞான இன்னொரு வகையான பந்தத்தை உண்டு பண்றது ரெண்டு பந்தத்தினுடைய நோக்கமும் பந்த நிவத்தி பையங்களை எல்லாம் ரொம்ப கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றோம் ஏன் அவன் நல்லா இருக்கிறான் பார்க்கிறான் விட்டுறதா என்ன நம்மளும் இப்படித்தான் ஒரு சமய வாக்கிய பார்த்தோம் இன்னைக்கு அப்படி பார்த்ததெல்லாம் வந்து தப்புன்னு புரியுது அப்ப தெரியல விவரம் தெரியல ஆனா அவர் அதை பத்தி கவலைப்படலை seri. கவலை ஆனந்தோமா என்ன இருக்கும் அப்ப வேதம் வந்து தேர்த்தே புருஷகுததான சாது பவதிஷத் ரொம்ப அழகா சொல்றது கர்மகாண்டம் இந்த கர்மகாண்டம் ரெண்டுமே மனுஷன நன்மைக்காக பந்தப்படுத்துகிறது நன்மையின் பொருட்டு பந்தப்படுத்துகிறது இங்க வரிசையை சொல்ல போற கர்மகாண்டத்தை ஜெயிச்சுட்டா ஞான காண்ட கர்மகாண்டம் வேதம் எல்லாம் என்ன பண்றது அத்வைதத்தை காட்டிட்டு போயிடுச்சு அத்வைதூபத்தை காட்டிட்டு என்ன பண்றதுனா என்ன எதோ வாச்சோ அவேதா பவந்தி வேதமே சொல்றது வேதாக அவேதாக இருக்கு அபிதா பவதி மாதா அமாத்தா எல்லாம் அம்மா கிடையாது அப்பா கிடையாது எல்லாம் போயிடுறதுன்னு சொல்லி வேதமே சொல்றதுல வேதன்த்துக்கு தான் சொல்ல முடியும் வேதத்துதான் வேதம் தான் என்ன பண்றது நமக்கு நல்ல அறிவை கொடுத்து அறிவிலிருந்தும் விடுதலை தரு எங்கயா பார்க்க முடியுமா அறிவையும் கொடுத்து அறிவிலிருந்தும் விடுதலையை தரக்கூடிய அறிவை கொடுக்கின்ற அறிவு வேதத்துக்கு தான் இருக்கு இருக்கு அறிவிலிருந்தும் விடுவிக்கிற அறிவை தரக்கூடிய அறிவு எங்க இருக்கு வேதம் உள்ளதா இருக்கு அப்ப அந்த வேதம் என்ன வேதத்தினுடைய என்ன பண்றான் இவன் என்னன்னா சர்வக்யாம் பிராபிய சர்வக்யதாம் பிராப்திய அத்யம் பதம் பிராப்பிய எல்லாம் போட்டுக்கணும் சர்வக் கிருத்ஸ்னாம் பிராமணியம் பதம் இந்த பதத்துக்கு விசேஷம் அத்வயம் பதம் போது பிராமணியம் பதம் அத்வயம் பதம் கிருத்னாம் கிருத்னாம் சர்வக் எல்லாத்திலையும் சேத்துக்கள் கிருட்சணம் எல்லாவற்றையும் அறிந்தவனாய் செய்ய வேண்டியதையெல்லாம் பெற்றவனாய் தன்னை வந்து என்ன நினைக்கிறான் பூர்ணமானவனாக குறைய நினைக்கிற குறைவிழா நிறைவாக தன்னை கருதுகிறான் உணர்ந்து அதுதான் உண்மையின் இந்த குறைவிழா நிறைவை புரிந்து கொள்ள இருந்ததுதான் மாபெரும் குறை இத்தனை நாட்களாக இந்த குறைவில்லாத நிறைவாக இருக்கின்ற எனது உண்மையை எனது உண்மையை புரிந்து கொள்ளாமல் இருந்ததுதான் குறை அந்த குறையை நீக்கின பெருமை சாஸ்திரம் குருவுக்கு சாது நான் அடியேனுடைய முயற்சிக்கும் அப்படி சேர்த்து போல ஆத்ம கிருப்பா குரு கிருப்பா எல்லா கிருப்பையினாலையும் இது கிடைச்சது சர்வக் நிறைவை தர்றதில்லை இந்த ஞானம் ஒண்ணுதான் நமக்கு நிறைவை கொடுக்கிறது ஆகவே சர்வஜதாம் கிருத்னாம் சர்வஜதாம் பிராப்த பிராமணியம் பிராமணியம்னா பிரம்மபதம் அர்த்தம் பிரம்மணஹா இதுடைய குறிக்கோள் பரம் பரமதம் பரம்பொருள் பிராமணியம் முருகனுக்கு என்ன பேரு சு பிரியா சு பிரியா பிரம்மண்யம் அதாவது அதனாலதான் வேத மந்திரூபா நமோ நமதானியம் பதம் சங்கராச்சாரிய சொல்ற அந்த வஸ்து நாவே ஏஷ நித்யோ மஹிமா பிராமண அப்படின்னு இன்னொரு மந்திரம் சொல்லுகிறது இது பிராமணனுக்கு நித்ய பிராமணன் தான் எல்லாரும் பிராமணன் தான் ஞாபகம் ஆண்களும் பிராமணன் பெண்களும் பிராமணன் நரியும் பிராமணன் புலியும் பிராமணன் ஏதோ பூணல் போட்டு பார்ப்பான் பிராமணன் இல்லை ஞாபகம் பிரம்மஸ்வரூபங்கிற அர்த்தத்தில் அதுல கர் அதுல இருக்கிற குரூப் தான் பிராமண பிராமணன் சொல்லியிருக்கேன் இல்லையா பிராமண பிராமணன் கத்திரிய பிராமணன் இப்படி போடணும் பிராமண பிராமணன் பிராமணியைஸ்யன் பிராமண சூத்ரன் பிராமண பஞ்சமன் பிராமணன் ஜகத்து பரமசாரமே எல்லோரும் பிராமணன் தானே இந்த உண்மையை புரிஞ்சு அதுக்கு பிராமணன் சொல்றது பிரியம் பதம் பிராப்பிய அத்வயம் பதம் பிராப்பிய இரண்டற்ற பதத்தை அடைந்து ஆதி மத்தியாந்தம் அனாபன்னாதி மத்தியாந்தம் அதாவது தொடக்கத்தையும் இடைநிலையையும் முடிவையும் உடையதை அடையாமல் அனித்தியமானதை அடையாமல் நித்தியமானதை அடைந்து அப்படி அர்த்தம் ஆதி இருக்கு நம்ம வாழ்க்கையில எந்த நிலைக்கும் ஆதி மத்திய காலம்புறது வரப்போறது கிளாஸுக்கு ஆரம்பம் இருக்கு கிளாஸுக்கு மூணு மணிக்கு ஆரம்பம் மூன்றரை மணிக்கு மத்தியமம் அப்புறம் என்னது அந்த மணிக்கு முடிவுக்கு சொல்றோம் சாதாரணமா கர்ம பலன் இந்த கான்டெக்ட்ல கர்ம பலன் ஆதிமத்தியாந்தத்தை அடையாமல் அப்படின்னா என்ன அநாதிமத்தியாந்த ஆதிமத்தியாந்த ரஹிதம் அத்வயம் ஆதிமத்தியாந்த ரஹிதம் என்னது சிவபுராணத்தில் வருதே ஆதியம் நடுவாகி அல்லானே அல்லானே அதை கடந்தது கர்ம பலன் ஆதிமத்தியாந்தம் உடையது விஷயங்கள் லோகங்கள் உபாதிகள் எல்லாமே ஆதி மத்தியம் உடையது தொடக்கத்தை உடையது முடிவை உடையது இடைநிலையை உடையது எல்லாம் நடுவயதுங்கிற மிடில் ஏஜ்ற மிடில் ஏஜ் அப்படின்னா அப்புறம் விட்டாச்சு கர்ம காண்டத்தை கடந்து அத்வைத வேதாந்த ஜானத்தை பெற்று முழுமையான அறிவை பெற்று முழுமையை உணர்ந்து பரம்பொருள் நிலையை அடைந்து பரம்பொருள் தன்மையை உணர்ந்து இந்த இதுக்கே மாடா என்னது கழுதியா உழைக்கிறத விட்டு இங்கே சொர்க்கலோகத்துக்கா கர்மா பண்ண இந்த லோகத்துக்கா கர்மா பண்ண எல்லாத்தையும் விட்டுன்னு அர்த்தம் விட்டு என அதிமத்தியாந்தம் அனாப்பண்ணம் பதம் பிராப்தியு போட்டுக்கணும் அதுக்கு அடைந்த பிறகு அத்தரம் அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆசை இருக்க போறது ஆப்த காம அகாம ஆப்த காமசா சர்வான் காமான் பிரஜாதி எல்லாத்தையும் விட்டுட்டான் அஹங்காரம் பலம் காமம் காமம் கிரோதம் பரிக்கிரம் விமுச்ச நிர்ம சாந்தா பிரம்மபூயாய கல்பத்தை எல்லாம் கீதையெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துண்டே இருக்கணும் கோட்பார் நைவ தச கிருத்தே நார்த்தா கீதையவே கோட் பண்ணிருக்கார் ஆதிசங்கர அவன் செய்வதால் ஒன்றை பெறுவதும் இல்லை ஞான காண்டத்தில் இருப்பானான் அதுலயும் பிரயோஜனம் கிடைச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன வேலை அடைஞ்ச பிறகு சாதனத்துக்கு என்ன வேலை நம்ம லட்சியம் இல்லை சாத்தியத்தை உணர்வது நமக்கு லட்சியம் அது அடைஞ்சாச்சுன்னா சாதனத்துக்கு வேலை கிடையாது அப்புறம் உலக காரியத்தினாலே அது ஒரு விபூதி இருந்து அவ்வளவுதான் மற்றவனுக்கு டீச் பண்றதுக்காக இருக்கும் அவ்வளவுதான் தம பிரகிருந்தமம் விரும் शमः प्राकृत दमः विद्वान् ம்மம் விர அது காரிகைகள் இதெல்லாம் அதாவது வேதாந்தம் படிக்கணும்னு சொன்னால் அதுக்கு சாதனச்சதுஷ்டய சம்பத்தி வேணும்னு நிறைய சொல்லிருக்கோம் சாதனச்சதுஷ்டயசம்பாதின மோக்சசாதனூதம் தான் தத்துவோதத்தில் முதல் பாடமே நமக்கு அதுதான் சாதனானி கத்தித அணிமனீஷிஷு சநிஷா நித்தியோதாந்தோபரதிஷு என்று உபனிஷத்து சொல்றது உபநத்திலையும் கட்டோ உபனிஷத்துல பாக்கிறோம் தகுதி வேணும் தகுதி எதுக்கு வேணும் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேணும் உண்மையை தெரிஞ்சின்ற பிறகும் தகுதியான்னு கேட்டா என்ன சொல்றதுங்க தகுதின்னு சொல்ல மாட்டோம் அது என்னுடைய நேச்சர் ஸ்வபாவ் நான் அதை பழக வேண்டிய அவசியம் இல்லை ஞானம் வந்தாச்சுன்னு சொன்னா இந்த குணங்கள் எல்லாம் எனக்கு இந்த காரிக்கல ஒரு முக்கியமான பதம் பிராக்ருத்தா பிராக்ருத்தாங்கிறது நீங்க இதை படிக்கிற போதே உங்களுக்கு இன்னொரு காரிக்க உங்களுக்கு கீத ஸ்லோகம் வந்து ஞாபகம் வந்தா ரொம்ப நல்லது அதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த காரியம் தெரிஞ்சிங்க அத்தியாயத்துல வருது எவ்வளவோ அர்த்தம் சொல்றது உண்டு Uncultured. பண்படாதவன பிராகிருத்தன் சொல்லுவோம் பிராகிருத்த புருஷா அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் ஒண்ணு தன்னை பக்குவப்படுத்திக்கவே இல்லை அவனுக்கு நல்ல சரியான இடத்துல எக்ஸ்போசர் கிடைக்கல அதனால அவனுக்கு ஒரு சின்ன விஷயம் கூட சொல்ல வேண்டும் சின்ன சின்னதாக பார்த்து பார்த்து சொல்ல வேண்டும் பூவை எடுத்து இங்கே போடாது அதை எடுத்து இப்படி போடு இந்த காய் எடுத்து இப்படி போடாது சொல்லிக்கிட்டே இருக்கும் சொன்னதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து பார்த்தா அதே தான் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவேன் சரி எக்கை கட்டு போட்டுன்னு விடுறதா அப்படி விட்டுடலாம் ஆனால் அவனுக்கு எப்படி பழக்கிறது இதெல்லாம் வெளிநாட்டிலலாம் பார்த்தா ரொம்ப இந்த நம்மளாம் எதெல்லாம் சாதாரணமாக நினைக்கிறோமோ அது வெளிநாட்டில் ரொம்ப விசேஷமாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க நம்ம நம்ம ஊரில் இதுக்கெல்லாம் போய் என்னதுக்கு டீச் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம் எல்லாத்துக்குமே டீச்சிங் அவசியம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் டீச் பண்ணுவோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஒரு இதை சொல்லுவோம் விஷயத்தை எடுத்து எப்படி புத்தகத்தை பெருட்டணும் சொல்லி கொடுப்பான் எப்படி ஒரு பொருளை வைக்கணும் சொல்லிக் கொடுப்பான் அந்த இதெல்லாம் மேனர் கத்துக் கொடுக்கறதுக்கு ஒரு ட்ரைனிங் எப்படி எல்லாம் பண்ண இருக்கா இல்லையா எல்லாத்துக்கும் ட்ரைனிங் இருக்கு காய்கறியை எப்படி வெட்டணும் எப்படி அதை பாத்திரத்துல போடணும் எவ்வளவு காப்பாத்திக்கணும் இஷ்டத்துக்கு தலையை செரிஞ்சு போட்டா என்ன ஆகும் சேர்ந்து போவோம் அப்புறம் வந்து என்னன்னா எதாவது சாப்பிட்டு சேர்த்து சாப்பிட வேண்டிய போயிட்டு போய்ட்டு பிராகிருத்தமா இருக்கிறது எல்லாத்துலயும் ஆனா இங்க என்ன சொல்றாரு பிராகிருத்தா இங்க பிரகிருத்தின்னு சொன்ன என்ன அர்த்தம் நேச்சர் ஸ்பான்டேனியில சொல்றாங்க இல்லையா அவனுக்கு அது இயல்பு அவனுக்கு அது ஒண்ணு டெலிபரேட்டா அதை அவன் கஷ்டப்பட்டு அபியாசம் பண்ண வேண்டியது கிடையாது அதை அபியாசம் பண்ணி தானே கர்மாவெல்லாம் நல்லா அனுஷ்டானம் பண்ணி விவேகாதி சாதன சதுஷ்டைய சம்பத்திய சம்பாதிச்சு அதுக்கப்புறம் தானே வேதாந்தத்துக்கு வந்திருக்கான் இத்தனை வருஷமா இதுலயே இருக்கான் அவன் வந்து இதையே பண்ணிட்டு இருக்கான் காலம்புரை படிக்கிறான் மத்தியானம் படிக்கிறான் சாயங்காலம் படிக்கிறான் படிச்சுட்டே இருக்கான் அப்புறம் வந்து இந்த சமதமாதிகள் அபிவிருத்தியாக எங்க போகும் அதையே யோசிச்சு ஏஷகா வினயா சமஹா பிராகிருத்தா உச்சத்தே விப்ரா நாம் என்ன பிராமணா யாரு நீங்கள் உங்களை தான் ஞாய் கிழமை சாயங்காலம் பார்த்துக்கலான்னு சொல்லி யார் இந்த அபூத அபினிவேசத்தை தூக்கி எரிஞ்சுட்டு பிர ஆத்மாவ தெரிஞ்சுக்கணு உட்கார்ந்து புதுக்கோட்டையில் இருக்கு பக்கத்தில் இருக்கு எல்லாரும் இருக்கு பிராமணர்கள் ரொம்ப குறைவு அது மாத்திரம் என்ன போறதுங்க அதோட விசேஷம் அப்புறம் வந்து வராங்க வருகிறவர்கள் பிராமணர் வராதவர்கள் என்ன சொல்றது பிராமண ரூபமாக இருக்கிற ஜத்தில் பிராமணர்கள பிறந்திருக்க ஆனா இதுலாம் தாற்பயம் இல்லாம வேற ஏதோ காரியம் பண்ணிட்டு இருக்கிற சூதரர்கள் விப்ரச்தத்துக்கு வேத அத்தியனம் பண்ணு அர்த்தம் வேத அத்தியனம் பண்ணி வேத பாடஸ்து பிரம்மஜானாதி பிராமணா விப்ரபிரியா விபாபிரமணி தொண்டரடி பொடியாழ்வார் அவரோட பேர் என்ன தெரியுமோ விப்ரநாராயணன் தொண்டரடி பொடியாழ்வார் கதை படிச்சிருக்கீங்களோ அந்த தொண்டரடி பொடியாழ்வார் கதையில அவருக்கு பேர் விப்ரநாராயணன் விப்ரகன்னா சாதாரண பிராமணன் அர்த்தம் வேதாந்த பண்ணி இருக்கிற இவனுக்கு பணிவுங்கிறது இயற்கை அப்படின்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் எப்பொழுதும் இவன் பரம்பொருளிலேயே ஒடுங்கி இருக்கிறான் அது அவனுக்கு இயல்பு அவனுடைய மனமனது அது நன்றாகவே பரம்பொருள் தத்துவத்தில் இவன் ஒடுங்கி இருக்கிறான் இவனுடைய ஆழ்ந்த மனம் எப்பொழுதும் பிரம்ம ஜானத்திலேயே திளைத்திருக்கிறது ஊறியிருக்கிறது ஜிலேபி ஜீராவில் ஊறிக்கொண்டிருப்பதை போல ஊர்காய் சொல்ல வேண்டும் ஆகினால அப்புறம் என்னது ரொம்ப சாந்தமா இருக்கார் அடக்கமா இருக்காரு என்னன்னா அவர் கஷ்டப்பட்டு அபியாசம் பண்றா பத்து பேருக்கு முன்னாடி பல்ல கிடிச்சு இல்ல நேச்சுரல் பிராகிருத்தம் அர்த்தம் அப்புறம் அடுத்தது என்ன புலநடக்கம் மனக்கட்டுப்பாடு பணிவு அல்லது பிரம்மத்திலே ஆழ்ந்திருக்கும் தன்மை விவேக சூடாமணியில சங்கராச்சரிய சொல்வார் பிரம்மன் அனலஹா இவ குருவுக்கு லட்சணம் சொல்லும் பொழுது இவர் சாஸ்திரம் படிச்சிருக்கார் அந்த சாஸ்திரத்தில் சொல்ல ஸ்ரோத்ரி அகா பாபம் செய்ய மாட்டார் அபர்ஜினகா ஆசையினால அலக்கழிக்கப்பட மாட்டார் ஆசைக்கு வசப்பட மாட்டார் அகா சோத்ரியோ காமகத்தோ யோ பிரித்து அனலஹா நெருந்தன அனலஹா இவ சாந்த விறகு இல்லாத நெருப்ப போல ஆசை இல்லாத மன அமைதி உடையவர் அப்படி வர்ணிக்கிறார் ஆ இவனுக்கு புலநடக்கம் தம பிரகிருதி பிரகிருதாந்தாத்து தமஹா பிராகிருத்தா இயற்கையாகவே புலநடக்கம் இருக்கு நாக்கு இவன் அடிமை இல்லை தோலுக்கு வருஷத்துக்கு இவன் அடிமை இல்லை அடிக்ட் இல்லை எதுக்கு இந்த வேர்ல்ட்ல எந்த விஷயத்துக்கும் இவன் அடிமை அல்ல என்ன சொல்றது ஜிதேந்திரியா ஜிதேந்திரியஹா இந்திரியங்களை வென்றவன் என்னது கிருஷ்ணர் கூட கே தெரிவித்து ஜிதாத் என்ன ஜிதாத் பரமாத்மா சாஹிதத்துக்கு ஃபலன் சொன்னார் கிருஷ்ணர் ஜிதாத்மா ஜிதாத்மனிய ஜயம் பண்ணினாலையும் விவேகபூர்வ அபிய விவேகூர்வக அபியாசா விவேகபூர்வகமான அபியாசத்தினால இத நன்றாக ஜெயிச்சிருக்கான் அதை ஜெயிச்சது அப்படியே கண்டினியூ பண்றான் பிரகிருத்த பிராகிருத்த இந்த அஜாதிவாதம் இந்த ஞானத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னா எதெல்லாம் ஞானத்துக்கு சாதனமா இருந்ததோ ஞானத்தை பெறுவதற்கு சாதனமாக இருந்ததோ அதெல்லாம் இப்ப சுவாபாவிக சித்தமா முதல்ல சாத்தியமாயிருந்தது அப்படி சொல்லணும் எதெல்லாம் சாத்தியமாயிருந்ததோ இப்ப அது சித்தமாயிட்டு யானி யானி முமுக்ஷோகோ சாதன முக்தசிய லட்சணானி தானி முமுக்ஷோகோ சாதனானி எதெல்லாம் முக்தனுக்கு லட்சணங்களோ அதெல்லாம் மோக்ஷத்தை விரும்புறவனுக்கு சாதனங்கள் இவனுக்கு லட்சணம் இப்போ கீதையிலே பார்த்துருக்கோம் அதெல்லாம் அதுதான் இது அதனால ஏவம் வித்வான் சமம் பிரஜேத் மேல ஒரு சமம் கீழே ஒரு சமம் சமம்ங்கிறதுக்கு இந்த இடத்துல என்ன அர்த்தம்யார் சொல்றார் ஸ்வபாவத்வான் சமம் உபசாந்திம் சுவாபாவிகிம் பிரம்மஸ்வரூபாம் பிரஜேத் பிரம்மஸ்வரூபேண அவதிஷ்டே இத்தியர்த்தா வந்து பிரம்மம் பிரம்மாவே ஆயிட்டான் பிரம்மமயமா சர்வம் பிரம்மம் பிரஜயத்துனா பிரம்மனாகவே ஆயுடுறான் அர்த்தம் ஆக ஞான காண்டத்தையும் ஜெயிச்சுட்டான் கடந்து விட்டான் என்பது கருத்து மேலும் உள்ள காரிகைகளுக்கான விளக்கத்தை அடுத்த வகுப்பிலே பார்ப்போம் அடுத்த வகுப்பை பற்றி முடிச்ச உடனே அறிவிக்கிறேன் ஓம் ஜாகிரதாதித்ரயோ அன்முக்தம் ஜாகிரதா அதிமயம் ன்னியகம் ஈஷரோ குருராத் மூதவி வோமவாப்யிணா நம அய்யுள்ளேனி அனந்தஜன்மாண்ட மய்யிச்சய முதவிக்கோருவினான் சய்யுமாருன்றேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரி ஓம் ஆதிநாஸ் ஜகன்மாஸ்வரிக்கீ சத்நீங்கே சுரபிசரஸ்வதி சன